சச்சிதானய க்ஷ்டிணே நமோ வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோகிம் वेदस्करे शिम मुहस्रमूर्ते पुषोत्तम सेहस्रनेदबाह सहस्रना स्तवन प्रशस्त निरुच्य जन्मजरादिशाई सुवर्णबिंदुरक्ष्य रे महा्रदो महार्ता महाभ महा सुवर्णबिंदुरक्षोभ्यगीशरे महा्रदो महार्ता महाभू महार्णबिंदु अभी वही अर्थम पार्तम ஆக சுவர்ணமயமான சரீரத்தை உடைய உடையவர் அல்லது எழுத்துக்களும் எழுத்து மேலே வைக்கக்கூடிய புள்ளியாகவும் இருக்கிறவர் ஆக சுவர்ண பிந்துங்கிறது ஓங்காரத்தையும் குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இனி அடுத்தது அக்ஷோபியகா அக்ஷோபியகாக்கு அர்த்தம் பார்க்கணும் ராகத்வேஷாதிபி சப்தாதிபிஷயைச் त्रिदशारिभ न क्षोभ्यते अोभ्य रागद्वेशादी शब्दी विषयचारिभ क्षोभ्यते अोभ्य क्षोभणम सुना कलक्रद अशचुपाकर பகவானை எதனாலையும் அசைக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் கலக்கவோ கலங்கச் செய்யவோ அசைக்கவோ முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் ஆக ராகத்வேஷாதிபிகி விருப்பு வெறுப்பு முதலானவைகளால் சப்தாதி விஷயைச்ச அதாவது வெளியில் இருக்கக்கூடிய உள்ள அகத்தில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகளால் அசைக்கப்பட முடியாதவராக இறைவன் இருக்கிறார் நம்முடைய விருப்பு வெறுப்புகளாலேயும் சரி அவரும் அவருக்கும் விருப்ப வெறுப்புகள் கிடையாதுன்னு அர்த்தம் உலக விஷயங்கள் எதுவுமே அவரை பாதிக்காது பொறிவாயில் ஐந்தவித்தான் திருவள்ளுவர் சொல்கிறது தான் திரிதஷ அரிபிஷ முந்நூறு சத்ருக்கள் அவர்களாலேயும் ந கஷோபியே ராகத்வேஷாதிபிகி ந கஷோபியே இறைவன் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் ஆகவே விருப்பு வெறுப்புகள் அவரை கலக்கி விட முடியாது அசையச் செய்ய முடியாது ஆக இன்பத் துன்பங்களுக்கு ஆளாக்க முடியாது புறத்தில் இருக்கிற சப் அவருடைய படைப்பில் இருக்கக்கூடிய சப்தாதி விஷயங்களாலும் கலக்க முடியாதவர் புறத்தில் இருக்கிற எந்த சத்துருக்களும் சரி அக வலிமையும் புற வலிமையும் உடையவர் ஆ ஷரீரபலமும் மனோபலமும் உடையவர் அப்படிங்கிற அர்த்தம் பகவானுக்கு ஒரு ஒரு சரீரத்தை கொடுத்து கற்பனை பண்ணினோமானால் அவரால் அவருடைய புறபலத்தையும் யாரும் அசைக்க முடியாது அகபலத்தையும் யாரும் அசைக்க முடியாது புற வலிமை அகவலிமை இரண்டிலும் வலிமை உடையவர் இறைவன் அப்படிப்பட்டவரை சார்ந்திருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு அதே வாய்ப்பு கிடைக்கும் அதே அவருடைய இதில் அம்சமாவது கொஞ்சமாவது நமக்கு அதெல்லாம் கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி திருநாமங்கள்லாம் அக்ஷோபியாய நமஹா அப்படிங்கிறது சாதாரணமாக க்ரோபணம் பண்ணுறதுன்னு சொன்னால் இந்த தண்ணீரை கலக்குறோம் இல்லையா காற்று வந்து கலக்கிறது நம்ம ஏதாவது மாசுகளை எல்லாம் போட்டு கலக்கிடுறோம் தண்ணீரை இது பண்ணுறது அதுக்கு பேர் க்ரோபணம்னு பேர் ஆனால் இவரை இவர் மாசற்ற இறைவன் அவரை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது அடுத்தது சர்வவாகீஸ்வரேஸ்வரஹா அந்த திருநாமத்துக்கு அர்த்தம் சர்வேஷாம் வாீஸ்வராணம் சர்வதாம் வாகீஸ்வராணம் பிரம்மாதீனீ பிரம்மாதீனா சர்வாக சர்வாகர ஈஸ்வர அனைத்து வாக்குகளுக்கும் தலைவராக இருப்பவருக்குத் தலைவராக இருப்பவர் பிரம்மதேவனுக்கு தலைவர்னு அர்த்தம் சர்வேஷாம் வாக்கு அனைவருடைய சொற் பேச்சு சொற்கள் அந்த அந்த அனைத்து வாக்குகளுக்கும் ஈஸ்வரானாம் ஈஸ்வரானாம்னால் சொற்களை நிறைய பேர் இப்போ சொற்பொற்பொழிவு பண்ணுறோம் நிறைய பேர் பேசுகிறோம் அதாவது சொற்களை ஆள்பவர் சொல்லாட்சின்லாம் சொல்கிறாங்க இல்லையா தமிழில் சொற்களை ஆளுபவர் சொற்களை நன்றாக கையாளுபவர் சொல் விளங்கும் பெருமாள் அப்படின்லாம் பேர் வைக்கிறாங்களே சர்வேஷாம் வாகீஸ்வராணாம் யாரு வாகீஸ்வரகாங்கிறது பிரம்மதேவர் பிரம்மாதீனாம் அப்பி பிரம்மன் முதலானவர்களுக்கும் பிரம்மன் முதலாக இங்கிருக்கக்கூடிய சாதாரணமாக பேசற சக்தி இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் மாபெரும் தலைவனாக விளங்குபவர் ஆகவே சர்வவாகீஸ்வராணாம் ஈஸ்வரகா சர்வவாகீஸ்வரேஸ்வரகா சர்கீரேராய நம அப்படிங்கிறது இந்த திருணா அடுத்தது சர்வீரேஸ்வர மஹாஹியதானம விமியுமா இவ மஹா மகாஹ்ரதா இவ மகாஹ்ரதா பெரிய மடு மடுன்னு சொன்னால் லேக் மாதிரி வா த பெரிய மடு மடுவில் மடுவில் போய் நல்ல குளிர்ந்த ஜலம் மரத்துக்கடியில் ஒரு குளம் இருக்குதுன்னு வச்சுக்கோ நிறைய சுத்தீவிர மரங்கள்லாம் இருக்குது கரையில் அதுக்கு நடுவில் ஜலம் இருக்குது சுத்தமான ஜலம் நல்ல வெயில் காலத்தில் ஒருத்தர் நடந்து வந்து அதில் அதில் மூழ்கினான்னால் தடமடு மூழ்கினான் போலன்னு கைவல் நினைவத்தில் வரும் ஆக பாதையில் போயின்னு இருக்கான் வெயில் கொளுத்துறது ஆனால் அதே சமயம் பார்க்குறோம் ஒரு பக்கத்தில் அழகான ஒரு குளம் இருக்குது அதாவது குளம்னால் கட்டப்பட்டதில்ல படியெல்லாம் கட்டப்பட்டது கிடையாது ஒரு சின்ன படிகள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோளேன் கற்பனை பண்ணிக்கோங்களேன் அந்த ஒரு ஒரு அழகான இது அது மேலே வந்து சுத்தீவிர அழகாக மரங்கள்லாம் வச்சிருக்கு அதுக்கு பேர் தான் மடுன்னு பேர் மரத்தோட குளிர்ச்சி இருக்குது ஜலமும் நல்லா சுகமாக இருக்குது எல்லாம் அப்படிப்பட்ட இடத்துல போய் ஸ்நானம் பண்ணினா எப்படி இருக்கும் அது மாதிரி இது வந்து பாஹ்யம் இது இந்திரிய சு ஸ்பரிச சுகம் அது ஜலத்தில் ஸ்நானம் பண்ணினா அந்த குளிர்ச்சி வந்து நமக்கு உடம்பு மூலமாக மனசுக்கு போய் மனசில் இருக்கிற இந்த ஜீவாத்மா அந்த சுகத்தை அனுபவிக்கிறது ஆனால் இங்கே என்னென்னா இது பாஹ்ய விஷய விஷயஸ்பரிஷ சுகம் மாத்ராஸ்பரிஷம் ஆனால் இங்கே என்னதுன்னா மனசுனால் நான் பகவான்கிட்ட சம்பந்தம் வச்சுன்னு இருக்கேன் அவர் மஹ இது வந்து ஹ்ரதா அல்ப ஹ்ரதா அவர் மகா ஹ்ரதனாக இருக்கார் பூஞ்சோலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜலம் ஸ்தானம் மாதிரி பகவான் சத்குணங்களுக்கு நடுவில் இருக்கிற ஆனந்தமாக இருக்கிறார் அதனால் யோகிகள்லாம் என்ன பண்ணுகிறார்களாம் யோகினா தது ஆனந்தம் அவகாஹிய விஷ்மிய சுகம் ஆசத்தை இது மகாகிரத மகாஹ்ரத இவ எப்படி ஒரு அழகான குளத்தில் குளிக்கிற போது சுகமாக இருக்கோ அப்படி யோகிகள்லாம் என்ன பண்ணுகிறார்கள் படிக்கிறோம் இல்லையா எம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதஸ்துன்வந்தி திவ்யை ஸ்தவை வேதை சாங்க பதக்கிரமோபனிஷதை காயந்தி எம் சாமா தியானவஸ்தேன மனசா பசியி எம் யோகிநாங்கிறது இந்த இடத்துல தியானத்தில் ஆனந்தமாக இருக்கிறார்கள் ஆக தது ஆனந்தம் அவகாஹிய ஆனந்த சாகரத்தில் அந்த ஆனந்த குளத்தில் முழுகி விசிரமிய விசிரமியன்னா களைப்பெல்லாம் நீங்கி சுகமாசத்தை இந்த சம்சார சம்சாரத்தில் இருக்கிற சம்சாரங்கிற தாபம் தாபத்ரயாக்னி சந்தப்த சமாஹ்லாதன சந்திரிகா அப்படின்னு லலிதா சாஸ்திர நாமத்தில் சொல்கிற மாதிரி இந்த வாழ்க்கையில் ஆத்தியாத்மிக ஆதி ஆதி பௌத்திக ஆதி தெய்விக தாபத்ரயங்கள்லேருந்து விலகி சு நீங்கி அதுதான் விஸ்ரமணம் ஓய்வு எடுக்கிறார் எடுத்து சுகம் ஆசத்தை அப்படி பகவானை தியானம் பண்ணி அந்த பகவானுடைய தியானத்தில் தியானானந்தத்திலேயே அப்படியே பகவான் தான் ஆனந்தம் அந்த ஆனந்தத்தோடு மனசை சம்பந்தப்படுத்தி அதில் மூழ்கி இருக்கிறார்கள் ஆக ஜீவாத்மா மனசை பகவான்கிற ஆனந்த குளத்தில் மூழ்கி இருக்கிறது கு முழுகி ஜீவன் மனசோடு சேர்ந்து அங்கே மூழ்கி இருக்கிறது மனசோட சேர்ந்து சரீரத்தை சேர்ந்து பாஹ்யமாக இருக்கிற ஜலத்தோடு முங்கி இருக்கிறது ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள் ஆகவே இந்த சுகம் அல்பசுகம் அல்பஹ்ரத ஜலஸ் ஜலஸ்பரிஷ சுகம் ஆனால் அது என்னதுன்னா மகாக்ரத ஆனந்த ஸ்வரூப ஜல நிமக்ன சுகம் ஆக இது அதனால் பகவான் மகாஹ்ரதராக இருக்கிறார் மகாக்ரதா அப்புறம் மகா கர்த்தா அந்த நாமத்துக்கு அர்த்தம் பார்க்குறோம் கர்த்தவத்து அமமதி அுரத்தையாத்தையம மாயுரமரத்தையகவாத் பகவதுவாஷார கரப்பய நைருத்தை நைருத்தைரு தாங்க தாங்க மாரியம் பார்த்தி மஹாரம் பிரசி மகாகர்த்தகாங்கிறதுக்கு அர்த்தம் ரெண்டு சொல்கிறார் கர்த்தவது அஸ்ய மாயா மகதி துரத்தியா மகா மகாகர்த்தகா கர்த்தகான்னா பெரிய பள்ளம் பள்ளத்துக்கு பேர் குழி குழி பள்ளம் அதுக்கு பேர் கர்த்தகான்னு பேர் இது சாதாரண குழியான்னா மகாகர்த்தா இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம அவ்வளோ ஆசா பாஷங்களால் இந்த குழியில் இருக்கோம் இந்த குழியிலேருந்து எப்படி மேலே வருது அதனால் இதை இதை கடக்கிறது இந்த குழியை தாண்டுவது சம்சாரக் குழியை தாண்டுறது சம்சார குழியிலிருந்து மேலே ஏறி வர்றது இந்த குழியை தாண்டுறதும் சரி இந்த மா மேலே வர்றதும் சரி அவ்வளவு சுலபம் இல்லை எத்தனையோ விதமான முயற்சிகள் தேவைப்படுகிறது ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துட்டோம்னா அந்த பள்ளத்திலருந்து நாம் மேலே வர்றது அவ்வளோ சுலபமாக என்ன இது ஸ்தூல சரீர திருஷ்டியில் சொல்கிறோம் ஆனால் இமோஷனலாக சைக்கலாஜிக்கலாக எவ்வளவு பெரிய பள்ளத்தில் விழுந்திருக்கும் அந்த பள்ளத்திலருந்து எழுந்திருக்கிறது இல்லாட்டி இந்த சைக்கலாஜிக்கல் இந்த பிரபஞ்சங்கிற இந்த விவகாரத்திலேருந்து இந்த குழியை எப்படி தாண்டது இப்படி யோசிச்சு பார்த்தோம்னா பகவான் சொன்னார் என்னைய என்னையே ஷரணாகதி பண்ணியிருந்தியானா ஞானஸ்வரூபமான என்ன சரணாகதி பண்ணியிருந்தியானா இதை கடந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கார் அதை கோட் பண்ணுறார் ஆதிசங்கரர் ஆஹா கர்த்தவத்து குழியை போல அஸ்ய மாயா இவருடைய மாயை விளங்குகிறது எனவே இவர் மகாகர்த்தகா என்று அழைக்கப்படுகிறார் அதை சொல்கிறார் மகத்தீ துரத்தியா மகத்தீ மாயாங்கிறார் பெரிய மாயை இது பிறவிதோறும் வந்துட்டே இருக்கேன் ஒரு ஒரு திரும்ப திரும்ப எத்தனை பற்று வச்சாச்சு குழந்தையிலேருந்து நாம் எவ்வளவு விஷயத்தில் பற்று வச்சு வச்சு வச்சு வளர்ந்துருக்கோம் இன்னும் பற்று வளர்த்தி கொண்டே தவிர பற்றை எங்கே விட்டோம் விவேகத்தினால் தப்பிக்க தெரிஞ்சுதான்னு விவேக்கமே வர்றதில்லை எத்தனை அனுபவித்தாலும் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்களை அனுபவித்தாலும் மீண்டும் மீண்டும் துன்பத்துக்கு காரணமான செயல்களையே செய்து கொண்டிருக்கோமே ஆக மறுபடியும் மறுபடியும் இந்த துன்பத்தை கொடுக்கக்கூடிய இன்பத்தையே இன்பம் உண்மையான இன்பம்னு நினச்சி ஏமாந்து அதிலேயே திரும்ப திரும்ப அந்த குழியிலேயே திரும்ப திரும்ப விழுகிறார்கள் ஆஹா இதை என்ன பண்ணணும்னா சத்சங்கத்தினால மகாத்மாக்குடைய அனுகிரகத்தினால்தான் மேலே வர முடியும் ஆஹா மகாகர்த்தஹா பகவான் சொன்ன சொன்னார் மம மாயா துரத்தேயா இது பகவதாத் என்னுடைய மாயையை ஜெயிப்பது கடத்தது கடத்தற்கரிது அப்படின்னு சொல்லியிருக்கார் பகவத்கீதையில் ஏழாவது அத்தியாயத்தில் பதினாலாவது ஸ்லோகத்தில் அதனால் என்ன பண்ணணும் அதுக்கு அடுத்தது இருக்குது பெரும் குழியை உடையவர் பெரும் குழியை உடையவர்னால் என்ன அர்த்தம் பெரிய மாயையை மகாமாயையை தனது சக்தியாக வைத்து அவரை நாம் என்ன மாமேவே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தேங்கிற அடுத்த வரியை கவனிக்கணும் பகவத்கீதையில் தெய்வீ சேஷா குணமயி மம மாயா துரத்தேயாங்கிறார் அந்த ஸ்லோகத்தில் இந்த ஏழாவது அத்தியாயம் பதினாலாவது ஸ்லோகத்தில் அப்படி சொல்கிறார் இது வந்து தெய்வீகமான மாயை அதாவது இறைவனை சார்ந்திருக்கிற மாயை குணமயி மாயா சத்வரஜஸ்தமோ குணாத்மிகமான மாயை மூன்று குணங்களை உடையது மம மாயா என்னை சார்ந்திருக்கிற மாயை அப்படியே உலகத்தை மயக்கிறது ரொம்ப ஒளி இதெல்லாம் வே எதை உண்மையோ அதை மறைச்சிட்டு பொய்யெல்லாம் உண்மை மாதிரி அழகாக காட்டக்கூடியது இது கடி கட துரத்தேயா மாயா இதை உண்மையினு நம்பிடுவான் எல்லாரும் இதை ஜெயிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை மமமாயா ஏஷாமாயா இந்த மாய் நமக்கு அனுபவத்தில் தெரிகிறதுங்கிறதுனால ஏஷாமாயா தெய்வீமாயா ஏஷாமாயா மமமாயா துரத்தியா மாயா அதுக்கு என்ன பரிகாரம் எப்படி அதிலேருந்து விடுபடுறதுன்னா மாம் ஏவ ஏ பிரபத்யந்தே எவர்கள் என்னையே சா சார்ந்திருக்கிறார்களோ மாமேவ ஏ பிரபத்தியந்தே தேயேவ ஏதாம் மாயாம் தரந்தி கடவுளை சார்ந்திருந்து சத்சங்கத்தை சார்ந்திருந்து இருப்பவர்கள் மட்டுமே இந்த துன்பக் கடலை மாய மாயக்கடலை கடந்து விடுகிறார்கள் மாய மாயாஜாலத்தை வென்று விடுகிறார்கள்னு சொல்லியிருக்கார் அந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும் ஆஹ மகா கர்த்தா கர்த்தகான்னு சொன்னால் குழி மாயையை உடையவர்னு அர்த்தம் மாயாசக்தியை உடையவர் அதை புரிஞ்சு அவரை மாயாவியை சரணாகதி பண்ணி மாயையிலிருந்து விடுபட வேண்டும் என்பது புரிந்து வேண்டிய விஷயம் இல்லாட்டி இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் கர்த்தகாங்கிறதுக்கு தேர்னு ஒரு அர்த்தம் இருக்குது இரத பரியாயங்கிறார் கர்த்தசப்த சப்தா ரத பரியாய நைருக்தைஹி நிருக்தி எட்டிமாலஜி இந்த சப்தசாஸ்திர விஷயங்களை அன ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள் மகாகர்த்தகாங்கிறதுக்கு தேர்னு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கிறார்கள் கர்த்தகாங்கிறது மகாரதான்னு சொன்னால் மகாபாரதிலலாம் படிக்கிறோம் மகாரதா அதாவது அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது அதை நான் மகாரதா மகாரதான்னு சொன்னால் ஆயிரம் பகைவர்களை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்னு ஒரு ஸ்லோகம் இருக்கிறது அந்த ஸ்லோகத்தை பிறகு நான் போடுறேன் ஆ ரதபரியாயங்கிற இன்னொரு அர்த்தம் இருக்குது அப்படி சப்தசாஸ்திரம் தெரிந்த பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே மகாரதஹா மகாகர்த்தகாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் மகாரதஹா கீதையில் படிக்கிறோம் இல்லையா மகாரதன் இவன் மகாரதன் அவன் அத்திரதன் எத்தனை வீரவர்களை வேணாலும் இது பண்ண முடியும் அப்படிங்கிற அர்த்தத்திலலாம் சொல்கிறது ஆஹா அப்படி பெரும் சிறந்த வில் தேரோட்டி யுத்த வீரர்னு அர்த்தம் ஆஹா பகவான் மகாரதனாக இருக்கிறார் மகா அஸ்ய மகாரதத்துவம் பாரதாதிஷு பிரசித்தம் இவருடைய மகா இவர் மகாரதனாக இருந்தார் என்பது மகாபாரத கிரந்தத்தில் பிரசித்தமாக இருக்கிறது அப்படிங்கிறார் ஆஹா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மகாரதனாக இருந்தார் ஆகையினால் அவருக்கு மகாகர்த்தகா இப்போ மகாகர்த்தகான அர்த்தம் மகாமாயையை மகாமாயை இன்னொரு அர்த்தம் கூட சொல்லுகிறார்கள் அந்த மாயா சக்தினால் அவரே தெரியாதவராக இருக்காராம் கடவுள் விஷயமே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்கிறதான் காரணம் என்னென்னா அவருடைய மாயையே அவரை அவரை இல்லாத அவருடைய பெரிய பள்ளத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறது அப்படி ஒரு அர்த்தம் சொல்லுகிறார்கள் ஆனால் அவருடைய மாயா சக்தி அவரை மறைத்து ஆகவே இந்த ஆன்மீகமே ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருக்குது ரொம்ப ஆழமானதாக இருக்குங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது ஆழமானதாக இருக்கிறது இறைவனை உணர்வது என்பது மிக ஆழமான விஷயமாக இருக்கிறதுன்னு இன்னொரு பொருள் இதுக்குள்ளே இன்னொரு பொருள் என்னென்னா அவர் பெரும் தேரோட்டி மகாரதஹா யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான வீரர்களை வழி நடத்தி சென்று பகைவர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அப்படிங்கிற அர்த்தமும் இதே நாமத்துக்கு இருக்கிறது அஹ மகாரதாய நம அப்புறம் அடுத்தது மகாபூத காலத்திரய அனவச்சின்னஸ்வரூபத்வாத் மகாபூத காலத்திரய அனவச்சின்னஸ்வரூபத்வாத் மகாபூத மகாபூதாங்கிறதுக்கு அர்த்தம் காலத்திரயம் காலத்திரயம்னா என்ன கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் இதனால் வரையறுக்கப்படாதவர்னு அர்த்தம் சாதாரண மகாபூதம்னா பஞ்சமகாபூதத்தோடு செல்கிறோம் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அதை பிரம்ம பிரம்ம வஸ்துங்கிற அர்த்தத்தை அனவச்சின்னஸ்வரூபத்வாத் முக்காலங்களாலும் வரையறுக்க முடியாதவராக விளங்குகிறார் காலங்கள் அவரை வரையறுக்காது காலத்திற்கு காலனாக இருக்கிறார் காலசாட்சியாக இருக்கிறார் காலகர்த்தாவாக இருக்கிறார் காலவியாபகனாக இருக்கிறார் காலாத்தீத்தனாக இருக்கிறார் ஆகவே மகாபூதாய நம அடுத்தது சர்வூத்தான அஸ்மின் நிதீயன் நிதி சர்வூத்தான அஸ்மின் நிதீயன் இது நிதி மகாச்ச आ மகாநிசூத்தி அமன் நதீய்தே அனைத்து பூதங்களும் பஞ்சமஹாபூத்தங்களும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபௌத்தாரியங்களும் பூதங்களும் பௌத்தங்களும் எல்லாம் இவரிடத்தில் நதீயன் இவரை சார்ந்து இருக்கின்றன எப்படி கடலை சார்ந்து ரத்னங்கள் இருக்கின்றனோ இருக்கின்றனவோ அதே அதே போல அனைத்து பிரபஞ்சங்களும் இவரை சார்ந்தே இருக்கின்றன இவர் இவரிடத்தில் ஒடுங்குகின்றன இவர் எல்லாவற்றுக்கும் பெரியவராகவும் அனைத்தையும் தனக்குள் அடக்கி அனைத்தையும் அடக்கி கொள்ளுகின்றவராகவும் கொள்ளுகின்றவராகவும் விளங்குகிறார் இறைவன் தூய உணர்வே தூய அறிவே வடிவாகிய இறைவன் அனைத்து பிரபஞ்சங்களையும் ஒடுக்கிக் கொள்பவராகவும் அதாவது அதில் வியாபகமாக இருக்கார் சிருஷ்டி ஸ்திதிலய காரணனாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஆஹா மகாநிதிஹி அப்படின்னா என் அர்த்தம் இந்த மகா பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டிஸ்திதிலய வியாபகா சிருஷ்டிஸ்திதிலய கர்த்தா அப்படின்னு அர்த்தம் மான மகாநே நம இனோக்கம் நூறாவது குமுத பர்ஜிய பாவனோனோமோமுக பர்ஜிய பாவனோனோம சுவோமுகமுதம் கும் தரிம் கும் தரிம் பாராவம் கவன் பாராவம் கவன் மோதையி கமுத மோதய முஜ அந்தர்பாவித நிஜர்த்தா குமுதா அப்படிங்கிறதுக்கு இந்த பூமியை அவதாரம் பண்ணி இந்த பூமியை பூமியில் இந்த பூமியை மகிழ்விக்கித்தவர் இந்த பூமியை எல்லோரும் பூமியில் இருக்கிற அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்தினவர் அப்படின்னு அர்த்தம் குமுத சப்தத்துக்கு பாரதரணி பாராவதரணம் குறுவண்ணு இந்த பூமியில் இருக்கக்கூடிய அதர்மங்களையெல்லாம் குறைச்சி தர்மத்தை விரத்தி பண்ணி எல்லாருக்கும் மகிழ்வி மகி எல்லாருக்கும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி செய்தவர் அதனால் குமுதகா கூங்கிற சப்தத்துக்கு பூமின்னு அர்த்தம் முதகாங்கிறதுக்கு மோதயத்தின்னு அர்த்தம் அதனால் சங்கராச்சாரியர் இங்கே முதுகி அற்ற முதுகிங்கிற அந்த முத்து முத்துங்கிற தாத்து அத்த அந்தர்பாவித்த நிஜர்த்தகா இந்த நிஜர்த்தம் இருக்கான் நிஜர்த்தம்னா காசல் ஃபார்ம் செய்யப்பாட்டு வினைங்கிறோம் இல்லையா அது அதனால் செய்ய வைக்கிறார் எல்லாரையும் சந்தோஷப்படும்படி செய்கிறார் மகிழ்வடையச் செய்பவர் அனைவரையும் மகிழ்வடையச் செய்பவர் அறங்களை மேலோங்கச் செய்து அனைவரையும் மகிழ்வடையச் செய்பவர் அப்படின்னு அர்த்தம் அதான் முதித்தா முதி அத்த அந்த நிஜர்த்த நிஜர்த்தன்னா காசல் ஃபார்ம்னு அர்த்தம் நிச்சுதான் நிஜர்த்தான்னு மாறுது சம்ஸ்கிருதம் அந்த பாடம் இன்னும் ஆரம்பிக்கலை நம்ம சம்ஸ்கிருத பாடத்தில் ஆத்ம வித்யாவை சொல்கிறேன் அது பார்க்கலாம் அடுத்தது குமுதா குந்தரா குந்தர அர்த்தம் குந்த புஷ்பத்துலியாணி குந்த புஷ்பத்துலியானி इतिवा कुंदरह சுத்தாதிவாத்தியவந்தரவையோத்தேகாத் லோத்தேகஸ்மர்த குந்தராம் தாரமாசிம்சையஜிசையாஹம்மாய வாராம் ரூபாஸ்யா குந்தர குந்தர அந்த மகாரத சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா இப்போ அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் ஏகோதசசிராணி யோதையன்விவீண மஹாரத் ஸ்மிருந்த அது அந்த அதுவது ஏகோதசசிரம் உருவன் பத்தாயிரம் தன்விக்கீரர் விளாழி சண்டையை செய்யும்படி செய்கிறானோ அது மாத்திரம் இல்லை அத்தனை பேரையும் வழி நடத்தின்னு ஒரு பெரிய கமாண்டர் மாதிரி சஸ்திர சாஸ்திர பிரவீணஸ்ய அதாவது இந்த ஆயுத சாஸ்திரங்களில் அறிவாளியாக மிகச்சிறந்த அறிவாளியாக இருக்கிறவனுக்கு பேர் மகாரதஹான்னு பேர் ஆக ஒருவனே பத்தாயிரம் வில்லாளிகளை வழிநடத்தி பகைவனோடு போரிட்டு அதே சமயம் அந்த ஆயுதங்களை பற்றிய தெளிந்த அறிவுடையவனாகவும் இருக்கின்றானோ அவனுக்கு மகாரதன் என்ற பெயர் இருக்கிறதுன்னு மகாபாரத்தில் அந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது ஏகோதசசகிராணி யோதயேத்தியஸ்து தன்வினான் சஸ்திரசாஸ்திர பிரவீணச மகாரத இதி ஸ்மிருதா அப்படின்னு மகாரத லக்ஷணம் அதே சமயம் இது இன்னொன்னும் தகவல் கொடுக்குறார் அத்திரதன்னா என்ன அர்த்த ரதன்னா என்னன்னு அமிதான் நியோத ஏத்யஸ்து சம்பிரோகோதி ரதஸஸ்து சா ரதஸ்வேகேனையோ யோதா தன் நியூனோர்தரதோ மத அதாவது பத்தாயிரம்னு கணக்கு கிடையாது எத்தனை பேரை வேணாலும் கைட் பண்ணி போக முடியும் அவனுக்கு பேர் அத்திரதன்னு பேர் மகாரதனுக்கு மேலே கணக்கௌண்டாம் கிடையாது அவன் பத்தாயிரம் பேர்னு சொல்லியிருக்கு அத்திரதாக அப்புறம் ஒரு தேரை வச்சுக்கிண்டு ஒருத்தனுக்கு ஒருத்தர் ச ச சண்டை போடுறம அர்த்தரதன்னு பேர் ஏகேன யோயோதா தன் நியூனா அர்தரதோ மத அர்தரோ சரி இப்போ இந்த ஸ்லோகத்தில் பார்த்துட்டோம் குந்த புஷ்பத்துலியாணி சுத்தானி ஃபலானி குந்த புஷ்பங்கிறது மல்லிகைப்பூ மல்லிகை பூ அந்த குண்டு மல்லி இருக்கே அந்த மாதிரி புஷ்பம் அந்த பேர் தான் குந்த பேர் அது மாதிரி நல்ல நல்ல பலன்களையெல்லாம் நாம் பண்ண புண்ணியத்துக்கு பலனை கொடுக்குறாராம் எப்படி மல் மல்லிகை புஷ்பம் வெள்ளவிளேர்னு இருக்கோ அது மாதிரி நமக்கு சுகங்கிற பலனை கொடுக்குறார் புண்ணிய பலன்களை அனுகிரகம் பண்ணுறார் ஆனால் சுத்தமான பலன்களை ராத்தி குந்தரகான்னு இருக்கு இல்லையா குந்தங்கிறதுக்கு ரா இராத்தின்னா கொடுக்கறது ததாத்தி ஆ கர்மபல தாத்தா புண்ணிய கர்ம பலதாத்தான்னு அர்த்தம் அப்புறம் அடுத்தது இன்னொரு மீனிங் சொல்கிறார் அந்த ராத்திங்கிறதையே லாத்தின்னு அர்த்தம் பண்ணி ஆதத்தே இல்லாடி நாம் பண்ணுற புண்ணிய கர்மாக்களையெல்லாம் ஏற்றுக்கிற பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம் இல்லையா நாராயணா ஏதி சமர்ப்பயாமி போது அதை பகவான் ஸ்வீகரிச்சுண்டு அதுக்கப்புறம் அனுகிரகம் பண்ணுறார் ஆகவே வழங்குகிறார் என்றும் சொல்லலாம் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றும் சொல்லலாம் அதுக்கு ஆதிசங்கர் சொல்கிறார் ரலையோஹோ விருத்தியா ஏகத்வஸ்மரணாத் அதனால் ரா லா ரெண்டுக்கும் அதனுடைய மீனிங்கை தாட்டு வந்து ஒன்று தான் அப்படிங்கிறார் அதுக்கு இப்போ இன்னொரு பாஷையில் சொல்லுவார்கள் ரலையோர் அபேதா அதனால் நாரிகேலம் நாலிகேரம் அப்படி சொல்கிறது உண்டு ஆஹ ரா அ ரலயோஹோ அபேதா அதே மாதிரி வா பா அப்படிலாம் சொல்கிறது யா ஜமுனா ஜமுனா யமராஜ் ஜமராஜ் இதெல்லாம் பெங்காலிலாம் சொல்லுவார்கள் விவேகானந்த் பிவேகானந்த் வேதாந்தா பேதாந்தா வாலாம்பாள் பாலாம்பாள் இப்படிலாம் இருக்குதுல்லையா அது மாதிரி சம்ஸ்கிருதத்தில் ரெண்டுக்கும் ஒரேதான் அதனுடைய பொருள் ஒன்று தாங்கிறார் ரலயோஹோ விற்பி ஏகத்துவ ஸ்மரணாத்து ரெண்டு மீனிங் எடுத்துக்கலாங்கிறார் ஆ புண்ணிய கர்ம பலன்களை கொடுக்கிறவர் என்றும் புண்ணிய கர்மங்களையெல்லாம் ஏற்று மகிழ்பவர் என்றும் இரண்டு வகையான பொருள்களை சொல்லலாம் அப்படிங்கிறார் இன்னொரு அர்த்தமும் சொல்கிறார் இதிவா அதாவது கும் தராம் தாரயாமசை இந்த ஹிரண்யாட்சனை வதம் செய்யும் பொழுது இந்த பூமியை வராக மூர்த்தியாக இருந்து அதை தூக்கி தாங்கினார் இந்த கும் கும் தராம் தாரயாமாச கும்தாரயாமாச இ குந்தரா இந்த பூமியை தாங்கி பிடித்தார் கிணயாட்சணை வதம் செய்கின்ற சமயத்திலே வராஹத்தை வாராஹம் ஊப்பய குந்தராம் தாரமாச அப்படின்னு புராணத்தில் சொல்லியிருக்கு இதுவா குந்தரந்தரம் தாரய்தி ஸிரப்போ குமுத குமுத குந்தர குந்தர பார்த்துட்டோம் அப்புறம் குந்த படிக்கலாம் குந்தோபசுந்தராங்க குந்தோபசுந்தராங்க ஸ்வத்தையுந்தீம் கும் பித்திவீம் கஷ்ப கஷ் பாய கஷ்ய ஆதி கும் பீ கஷ்யா குந்த கபவிஜிதே வாஜிமேதே தமின் யே மகா தஞ் மகா திணாநந்த தஷிணாநந்த மாறீச்சா பிரீத்த மரீச்சா பிரீத்த கஷாயசுந்தம் கஷ்ய சுந்தராம் ஹரிவம்சே கும் பிளிவீம் ண்டயப்பிரும் ண்டயா குந்த குஷப்தே ப்றீஷரா ப்றீஸ்வரா மெதினா நத்திர மேதி அனைவன்திணத் तथाच्छिनत யாருத்தவீரிய சார்வோத்தமய காத்தவீரிய சபகா சார்வோத்தமஸ்த விவத்தரி மமாஸ் மாங்கலிய விவந்தரி விஷ்ணுதர்மே இது விஷ்ணுமே குமுத குந்தர குந்த இந்த குந்தாங்கிற நாமத்துக்கு இவ்வளோ அர்த்தம் சொல்கிறார் குந்தோபம சுந்தராங்கத்வாத் ஸ்வச்சதையாக ஸ்பட்டிக்க நிர்மலா குந்தா பகவானுடைய சரீரம் எப்படி இருக்கான் மல்லிகை புஷ்பம் மாதிரி சுத்தமாக ஸ்பட்டிகமாக இருக்கான் குந்த உபம குந்தோபமான மல்லிகை புஷ்பத்தை போல விழ விளேர்னு சுந்தராங்கத்வாத் அழகான சரீரம் உறுப்புகள்லாம் இருக்குது ஸ்வச்சதையா ரொம்ப சுத்தமாக தொடச்சி விட்ட மாதிரி வழிச்சு விட்ட மாதிரிலாம் சொல்கிறாள் இல்லையா நம்ம பாஷையில் ஸ்படிக நிர்மலா அந்த ஸ்படிகமாக நிர்மலமாக சுத்தமாக மாசற்ற மாசற்ற மணி ஒளி ஸ்படிகம் அதுதான் குந்தவர்ணகா அதனால் குந்தகா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அது ஒரு அர்த்தம் கும் பிருத்திவீம் இந்த பூமியை இந்த குசப்தம் வந்து மர்திரஜானன் அப்படின்னு இதில் வரும் கடோபனிஷத்தில் நச்சிகேதஸ்தோட வாக்கியமாக வரும் கு அப்படிங்கிறதுக்கு பிருத்திவி பூமின்னு அர்த்தம் இப்படி நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறது உண்டு ஆ பிருத்திவீம் கஷ்யபாய அ கஷ்யபாய அதாத் கஷ்யப்பருக்கு தானம் பண்ணார் இந்த பூமியை கஷ்யபிரஜாபதிக்கு தானம் பண்ணினார் பரஷுராம ரூபத்தில் வந்து அப்படின்னு பரஷுராமருடைய கதையில் வருகிறது புராணத்தில் இது மகாபாரத் இது கதைகளில் இராமாயணம் சொல்லப்பட்டிருக்கு பரஷுராமராக இருந்து பண்ணினார் இல்லையா கஷத்ரியர்களெல்லாம் அதைத்தான் இங்கே சொல்கிறார் சர்வ பாப விசுத்தியர்த்தம் வாஜி மேதேன तस्म यज्ञे महादाने दक्षिणाम भृगुनंदन मरीचा दद प्री कश्यपा वसुंधरा भृगुनंदनानु भार्गव परशुरामर पाप्त अश्वेध यागमारा अंद अश्वेध याग तस्म यज्ञे महादाने அந்த யத்தில் பண்ண மகாதானத்தில் மாரீச்சாய கஷ் கஷ்யப்பாய அதாவது மரீச்சினுடைய புத்திரராகிய கஷ்யப்பரிடத்தில் இந்த பூமியவே தானம் பண்ணாராம் பிரபஞ்ச இதே தியான் தியா தானம் பண்ணார் அப்புறம் தான் சொல்லுவார் அதுக்கப்புறம் அவருக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லையாம் அப்போ அவர் கோடாரியை வீசினாரா அதுதான் இப்போ இருக்கிற கேரள க்ஷேத்திரம் பரசுராம கஷேத்திரம் அதுக்கு பேர் அந்த கடலில் வந்து அந்த கோடாரியை வீசினாராம் அந்த இடம் உருவாச்சான் அதனால தான் இப்போ அவர்கள்லாம் சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் இல்லையா காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்லாம் சொல்கிறார் கடவுளின் சுய இரப் இருப்பிடம் அவருடைய அவருக்குன்னு ஒரு இடம் வச்சுன்றது கேரளா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுவார் அதெல்லாம் நாம் சொல்கிற ஸ்துத்தி வாக்கியங்கள் அவர் அந்த அந்த கதையெல்லாம் ஹரிவம்சத்தில் இருக்குதுன்னு கொ சொல்கிறார் ஆதிசங்கர் ஹரி இதி ஹரிவம்சே அப்படி ஒரு அர்த்தம் கும் பிருத்திவீம் தத்தி கண்டயதி இதுவா குந்தஹா இன்னொரு அர்த்தம் அதே பரசுராமர் கதை தான் இந்த பூமியை வந்து வெட்டினார் அதாவது குஷப்தேன பிருத்வீஸ்வராக லக்ஷ்யந்தே இந்த கூங்கிறதுக்கு பூமின்னு அர்த்தம் பூமிங்கிறது இந்த பூமியை ஆளுகிறவர்கள் மண்ணாழுகின்றவர்கள் மண்ணை ஆழுகின்ற அரசர்கள் குறிக்கப்படுகிறார்கள் அவர் என்ன பண்ணுறாருனா அநேகஷ பாகுவனம் ததாச்சினத்து பாகுவனத்தை இது பண்ணார் க்ஷத்யர்களையெல்லாம் பூமியில் இருக்கிற அத்தனை க்ஷத்யர்களையும் வதம் பண்ணார் கார்த்தவீரிய கார்த்தவீரியனையும் இது பண்ணினார் ச பார்கவோத்தமாக அப்பேற்பட்ட பரஷுராமன் எனக்கு மங்களத்தை கொடுக்கட்டும் பாகவதோத்தமாக ஹரி மம மாங்கல்யவிருத்தையே அஸ் எந்த ஒரு பகவான் விஷ்ணுவானவர் பூமியில் தோன்றி க்ஷத்திரியர்களையெல்லாம் அதர்மமாக நடந்து கொண்டிருந்த க்ஷத்ரியர்களையெல்லாம் வதம் பண்ணி கார்த்தவீரியனுடைய வனத்தையும் அழித்து அனுகிரகம் செய்தாரோ கார்த்தவீரியனே அவன் அவனை பாகுவனம் அதாவது கா காடு மாதிரி இருந்தால் அவனுக்கு கைகளெலாம் ஆயிரக்கணக்கான கைகள் அவனுடைய கைகளையும் பாகுவனம் ததா சினத் கார்த்தவீரனுடைய கைகளையும் வெட்டி இது அனுகிரகம் பண்ணினாரோ பூமிக்கு அந்த பார்கவோத்தமன் அந்த பிருகுநந்தனன் பார்கவோத்தமன் ஹரியானவர் மாங்கல் மம மாங்கல்ய விருத்தையே அஸ்து எனக்கு மங்களங்களை வ வளரச் செய்வதற்கு பொருட்டு இருக்கட்டும் அப்படின்னு பரசுராம ஸ்துதி இது வந்து விஷ்ணு தர்மத்தில் இருக்கிறது அதெல்லாம் கோட் பண்ணுறார் அப்போது இதுக்கு எத்தனை குந்தகா ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரசுராமர் விஷயத்துலேயே நாலா நாலா கொடுத்தார்னு ஒரு அர்த்தம் அப்புறம் பூமியை பாதுகாத்தார் அரசர்களை வதம் செய்தார்னு ஆ குந்தகா ஒளிர்கின்ற மேனி உள்ளவர் ஒளிர்கின்ற வெண்மை மேனி உள்ளவர் அப்புறம் கஷ்யபருக்கு பூமியை தானம் செய்தவர் கஷ்யபருக்கு பூமியை தானம் செய்தவர் பூமியில் இருக்கக்கூடிய அரசர்களை எல்லாம் அழித்தவர் அதர்மமான அரசர்களை எல்லாம் அழித்தவர் ஆஹா பிருத்திவியும் தியதி இது குந்தக ஆஹா பூமியை அரச பூமியில் இருக்கக்கூடிய அரசர்களை அழித்தவர் ஆக மூணே மூணு அர்த்தம்தான் அழகிய வடிவம் உள்ளவர் கஷ்யபருக்கு பூமியை தானம் செய்தவர் அதர்மமான அரசர்களை எல்லாம் அழித்தவர் இந்த மூன்று அர்த்தம் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது பர்ஜன்ய சப்தத்துக்கு அர்த்தம் பர்ஜன்யவத் பர்ஜன்யவத் ஆத்யாத்மிகாதி தாபத்ரயம் சமயத்தீ ஆத்யாத்மிகாதிதாபத்திரயம் சமயத்தீ சர்வான் காமான் அபிவரிஷதி வா சர்வான் காமான் அபிவரிஷதி வா பர்ஜன்யா பர்ஜன்யா பர்ஜன்யவத்து பர்ஜன்யம்னா மழை இந்த மழைக்கு பர்ஜன்யகான்னு பேர் அது பர்ஜன்யம்னா மழையாக இருக்கிறவர் இறைவன் வந்து பக்தர்களுக்கு மழையாக இருக்கிறவர் ஆக துன்பங்கிற வெயில்னால் அதாவது வெயிலால் ஏற்படுற துன்பம் இருக்கிற மாதிரி மனத்தில் இருக்கக்கூடிய தாபங்கள்லாம் ஆத்தியாத்மிகாதி தாபத்திரயம்ங்கிற ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீக தாபங்கள் நம்ம உடம்பு மனசுலேருந்து நமக்கு ஏற்படுற பிரச்சனைகள் சூழ்நிலைகளால் வருது அப்புறம் இயற்கை சீற்றத்தின இப்போ இந்த கொரோனாலாம் இருக்கே அதெல்லாம் ஆதி பௌ தெய்வீகம்தான் சொல்லணும் அது பௌத்திகம் மாதிரி தெரிஞ்சாலும் ஆதி தெய்வீகம்தான் உலகமே அச்சப்பட்டு கொண்டிருக்கு இல்லையா இந்த தாபத்ரயம் சமயத்தி விஷ்ணு சாஸ்திர நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தால் அது குறையும் அதான் நம்முடைய குறையும் நீங்கும் நம்முடைய ஸ்ரத்த நம்பிக்கை அப்படி ஒரு அர்த்தம் ஆக மழையாக பெஞ்சு அதாவது அனுகிரகங்கிற மழையை பொழிஞ்சு நம்முடைய துக்கத்தையெல்லாம் ஆத்தியாத்மிகாதி தாபத்திரயங்களையெல்லாம் குழு நீக்கி குளிர செய்கிறவர்னு அர்த்தம் துன்பத்தை போக்குபவர் சுருக்கமாக சொன்னால் இன்பத்தை கொடுத்து துன்பத்தை போக்குபவர் அது மாத்திரமில்லை இன்னொரு அர்த்தம் நமக்கு வேண்டு எல்லாம் கொடுக்குறார் சர்வான்காமான் அபி வருஷ தீத்திவா பர்ஜன்யா மழை நம்ம வந்து அருள்மழைங்கிறாவும் இல்லையா அருள்மழை அன்பு மழை அரு அது மாதிரி சர்வான்காமான் நம்ம என்னெல்லாமோ கேட்குறோம் சுவாமிகிட்ட அதை கொடு இதை கொடுன்னு நம்ம விரும்புகின்ற விஷயங்களையெல்லாம் நமக்கு பொழிகின்றார் பொழிஞ்சு கொடுக்குறார் நிறைய பேர் கொடுக்குறார் இல்லையா நிறைய வீடு வாசல் எல்லாம் வேணும் உற்றார் சுற்றம் எல்லாம் கொடுத்து கொடுக்குறார் இல்லையா ஆக சர்வான் காமான் அபி எல்லாவற்றையும் அனைத்து வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் வழங்கி அருள் புரிகிறார் ஆகினால் அந்த அந்த மழை ஆக அருள்மலை பொருள் பொருளை கொடுக்கின்ற அருள் மழை மழை அப்புறம் என்னது மனதில் இருக்கக்கூடிய துன்பத்தை நீக்கக்கூடிய அருள்மலை மழை அன்பு மழை அறிவு மழை எல்லாம் சொல்லலாம் அடுத்தது பாவன குமுத குந்தர குந்தகா பர்ஜன்ய்பாவனஹா ஸ்மிருதி மாத்திரேண புனா தீ தி பாவன ஸ்மிருதி மாத்திரேண புனா தீ தி பாவன நினச்ச இந்த ஜீவாத்மாவோடைய மனசை மனசில் இருக்கிற மாசுகளை எல்லாம் நீக்கி மனசை அமைதிப்படுத்தி சந்தோஷத்தை கொடுக்குறார் பாவனகான்னா தூய்மைப்படுத்துபவர்னு அர்த்தம் எப்படின்னா எஸ் எஸ்மரண மாத்திரேன இங்கேதான் விஷ்ணுத்திலே படித்தோம் யாரை நினச்ச மாத்திரத்திலேயே ஜென்மசம்சார பந்தனத்திலேருந்து விடுபடுகிறோமோ எஸ் எஸ்மரண மாத்திரேன ஜென்மசம்சார பந்தனாத்து விமுட்சியத்தை நமஸ்தஸ்மை விஷ்ணவே அபவித் பவித்திரோவா சர்வாவஸ்தாம்ம் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீ காட்சம் ச பாஹ்யாபியந்தர சுச்சிஹி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அடிக்கடி சொல்லின்னு இருக்கோம் ஆ அபவித்ரா பவித்ராதா சுத்தமாக இல்லை பவித்திரோவா சுத்தமாக இருந்தாலும் சுத்தமாக இல்லாட்டாலும் அபவித்ர்பவித்திரோவா சர்வாவஸ்தாம் கத்தோபிவா எந்த நிலையில் இருந்தாலும் சரி யஹா ஸ்புண்டரீகாட்சம் ஸ்மரேத் எவனொருவன் அந்த தாமரைக்கண்ணனை நினைக்கிறானோ சகா பாஹ்யாபியந்தர சுச்சிகி அவன் புறத்திலும் அகத்திலும் தூய்மையானவனாக ஆகிறான் அப்படிங்கிறதுனால தான் இதை சொல்லிவிட்டு ஏதாவது சுத்தத்தில் தோஷம் இருந்தால் அது போகட்டுங்கிறதுக்காக தான் நாம் அதுக்காக இதை சொல்லிவிட்டு குளிக்காமல் இருக்கக்கூடாது எல்லாம் குளிச்சுட்டு முறையாக என்ன சாஸ்திரத்தில் சொல்லிருக்கோ பண்ணணும் ஒருவேளை நம்மளே அறியாமல் ஏதாவது அசுத்தங்கள் இருக்கலாம் அதை போக்குறதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்கிறது பழக்கம் அஸ்மிருதி மாத்திரேன புனாதி அது நினைத்த மாத்திரத்தில் நம்மை புனிதப்படுத்துபவன் நம்முடைய நம்மை தூய்மைப்படுத்துபவன் அகத்தையும் புறத்தையும் தூய்மைப்படுத்துகின்றவன் நினைத்த மாத்திரத்திலே அப்படின்னு அர்த்தம் ஒரு மழைபிஞ்சு ஒரு காத்தடித்தா எல்லாம் சுத்தமாகிடுறது வெளியில் அப்புறம் அனிலஹா குமுத குந்தர குந்தா பர்ஜன்ய பாவனஹா அனிலஹா அனிலஹான்னு சொன்னால் காற்று சாதாரணமாக அந்த அர்த்தத்தில் சொல்கிறது அனலஹான்னா நெருப்பு அனிலஹான்னா காற்று பூமி ராப்போ நலோவாயு அப்படி சொல்கிறோம் இல்லையா அங்கே அதுக்கு அர்த்தம் சொல்கிறாரு பார்க்கலாம் इति, லத்தீத்தி பிரேக்கோ பிரேக்கில தன்திஸ்வதிலிபீ नित्यप्रबुद्ध स्वरूपत्वादितिवा अथवा தவிபரீத்தி பிரதி அீலத்தை அலத்தை அீலம் க பிரூ அகன அகஹன अल अल भक्भ्य सुल भक् इलती प्रेरण करोती इल तदित अलग रूचिया இதுக்கு இந்த விஷயத்துக்கு பிரமாணம் பகவத்கீதை அஞ்சாவது அத்தியாயம் பதினாலாவது ஸ்லோகம்ங்கிறார் இவர் தாரக பிரம்மானந்தார் விவருதி வியாக்கியானக்கார் அதாவது பகவான் ஒன்றும் நம்ம ஒரு ஆங்கிளில் சொல்கிறோம் அவர் தான் எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறாருங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் தத்துவ பரமா தத் பரமார்த்த திருஷ்டியில் வந்து அவர் ஒன்றும் கர்மா பண்ணுறதில்லை ந கர்த்தத்வம் ந கர்மாணி லோகசிய சிருஜதி பிரபு ந கர்மபலசயோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே அதாவது இறைவன் ச செயல் புரிவென்றவராகவோ கர்த்திருவம் செயல்புரியும் தன்மையோ செயலையோ செயலின் கொடுப்பதில்லை அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுகிறது கீதையில் ந கர்த்தத்வம் ந கர்மாணி லோகச சிருஜதி பிரபு ந கர்மபல சயோகம் ஸ்வாவஸ்து பிரவர்த்தத்தை எல்லாம் மாயையால் நடக்கிறது அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கு ஆக மாயையினால் அவர் எல்லாத்தையும் செய்கிற மாதிரி காட்டப்படுகிறார் உண்மையில் மாயா ரகித்தன் அவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் எதையும் அவர் தூண்டுறது கிடையாது எப்படி சூரியனுடைய சந்நிதியில் நாம் வேலை செய்கிறோன்னா சூரியன் நம்மளை தூண்டுற மாதிரி பாவனை ஆனால் வாஸ்தவமாக நம்ம தான் செயல் புரிகிறோம் அது மாதிரி இலத்தி பிரேரணம் கரோத்தி இலத்திங்கிற அர்த்தத்துக்கு பிரேரணம் கரோத்தி அப்படின்னு அர்த்தம் பிரேரணம்னா ஒரு காரியத்தில் நம்மளை தூண்டுறது இத்தி இலஹா அது இல்லையாம் தத் ரகிதத்துவாத் அனிலகா தூண்டுறதுங்கிற வேலை அவர் பண்ணுறது கிடையாது நம்ம பிரார்த்தனைக்கு சொல்லிக்கிறோம் நமக்குள்ளே இருக்கிற சக்தியை வெளியில் கொண்டு வரத்துக்காக அந்த பகவான் என்ன நல்ல வழியில் போகும்படி தூண்டட்டும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் வாஸ்தவமாக அவர் தூண்டுறதோ தூண்டாமல் இருக்கிறதோ ஒன்றும் பண்ணுறதில்லை சித்தாந்த தத்துவப்படி தத் ரஹிதத்வாத் அனுல அனிலா அது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன இலத்தீ இலத்தின ஸ்வபித்தி இலத்திங்கிற தாத்துவுக்கு தூங் உறங்குகிறார்னு அர்த்தம் இத்தியக்ஞ இலதி ஸ்வபிதி இது அஜா இலஹா இலஹம் அக்ஞானிங்கிற எப்படி உறங்கிறவனுக்கு ஒன்றுமே தெரியலையோ அது மாதிரி அக்ஞானி அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அதுக்கு தத் விபரீதா அஜானிக்கு விபரீதமாக இருக்கார் எப்படின்னா நித்திய பிரபுத்தவரூபத்துவாத் அதாவது அஜானமும் ஞானமும் ஜீவனுக்கு தான் ஜீனுக்குதான் பிரம்மனுக்கு கிடையாது ஆகையினால் எப்பொழுதும் ஆண்டும் விழிப்புணர்வோடு இருக்கிறார் உணர்வாக இருப்பதால் அர்த்தம் சுத்த சைதன்யத்வாத்துன்னு அர்த்தம் ஞானம் அக்ஞானியம் எப்பொழுதும் ஞான ஸ்வரூபமாக இருக்கார் அவர் ஆ ஞானஸ்வரூபமாக இருக்கார் அவரிடத்தில் இந்த அக்ஞானமும் ஞானமும் விறத்திஜானம் அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம் அவர் ஸ்வரூப ஜ்யானமாக இருக்கிறார் நம்மிடத்துல எண்ண வடிவமாக இருக்கிற அறிவு அவரிடத்துல இல்லை அறியாமையும் அவரிடத்துல இல்லை அறியாமையும் அறிவும் அறிவற்றறியாமையும் அற்றவரான பேரறிவாக தூய உணர்வாக அவர் விளங்குகிறார் என்பது கருத்து அவா அல்லது இன்னொரு அர்த்தம் நிலத்தேகே ககனார்த்தத்வாத் இப்போ முதல்ல ஒரு அர்த்தம் பிரேரணம் கரோத்தீனர் இன்னொரு அர்த்தம் வந்து இலக அக்ஞான் அஜ்ஞான்னு சொன்னார் பிரேரண ராஹித்யம் அக்ஞான ராஹித்யம் அக்ஞான விபரீதம் அப்படின்னா நித்திய ஜானஸ்வரூபங்கிற அர்த்தத்தில் அப்புறம் இன்னொன்று நில்லுங்கிற அந்த நிலதாத்துவுக்கு அநிலங்கிறத எடுத்துகிட்டு அந் அநிலகாங்கிறதுல ந இலகான்னு பார்த்தார் முதல்ல ரெண்டு அர்த்தம் இப்போ என்ன சொல்கிறார் நிலத்தே அப்படிங்கிறதுக்கு ககனார்த்தத்வா ககனம்னு ஒரு அர்த்தம் இருக்குது கப்ரத்தேயாந்த தூபம் அந்த ரூபம் எப்படி வந்திருக்குங்கிறத சொல்கிறார் அகஹனஹா அகஹனஹன்னு அர்த்தம் அதாவது ககனம்னு சொன்னால் ஆழம்னு அர்த்தம் ஆழம் இல்லாதவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் யாருக்குன்னா பக்தர்களுக்குன்னு அர்த்தம் அகஹனஹாங்கிற பத அனிலஹா இஸ் ஈக்குவல் டு அகஹனஹா அனிலா அப்படி ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லி நில அப்படிங்கிறதுக்கு ககனார்த்தம் ஆழங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்கு முன்னால் ஒரு ஆ போட்டோமுன்னா அணிலகான்னு ஆயிடும் அந்த அணிலகாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன ஆழம் இல்லாதவர்னு அர்த்தம் ஆழமில்லாதவர்னால் என்ன அர்த்தம் சுலபமானவர்னு அர்த்தம் யாருக்குன்னா பக்தேபியகா சுலபா அன்பர்களுக்கு அன்பர்களுக்கு எளியையும் தாய்மானவர் அன்பர்களுக்கு எளியை உண்மையான தூய்மையான அன்புள்ளவர்களுக்கு பேரின்பம் மிக எளியது தூய்மை இல்லாத அன்பு தூய்மை இல்லைன்னா அன்பில் தூய்மை இல்லைன்னா அவர்களுக்கு விளங்காது இந்த உண்மை விளங்காது ஆக மூணு அர்த்தம் ஆக பிரேரண ரஹிதத்துவம் அக்ஞான ராஹித்யம் அப்புறம் என்னது அகஹன அகஹனத்வம் சுலபத்துவம் சிம்பிளாக போட்டால் சுலபத்வம் ஆகையினால் அனிலா அநில சப்தத்துக்கு இந்த அர்த்தம் குமுத்குந்த ரஹ் குந்த பர்ஜன் எஃப் பாவனோ நலஹா பாவனோ நிலஹா இந்த இடத்துலாம் அடிக்கடி நமக்கு சந்தேகம் வரும் பாவனோ நலஹாவா பாவனோ நிலஹாவான்னு சந்தேகம் வரும் இந்த இதுதான் கவலைப்பாயிருதுன்னு சொல்கிற வழக்கம் ஆஹா இங்கே பாவனோ நிலஹா ஆகா இந்த நூறாவது ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும் நூறாவது ஸ்லோகம் இது இந்தளவில் நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் விஷ்ணு ஜெஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணு மகேஸ்வரம் அனைகைத்தியாந்தம் நமாருஷோத்தமம் நமோஸ்வனன் தய சகசிரமூர்த்தயே சகசிரபாதாட்சிசிரோருபாஹவே सहस्रना पुरुषाय शाश्वते सहस्रकोटियुगधधारिणे नम गोविंदनाम संकर्तनम गोविंद गोविंद सद्गुनाथ महाराज की जय